நம்மை உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணி அவருடைய பரம ஒளியத்திற்கு நியமித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு குறுநில மன்னர்கள் தனிக்காட்டு ராஜாக்கள் செல்ஃப் மெய்டு கிங்ஸ் வாசிக்க வேண்டிய பகுதி பிரசங்கி நான்காம் அத்தியாயம் ஏழு முதல் பன்னிரண்டு பின்பு நான் திரும்பிக் கொண்டு சூரியனுக்கு கீழே மாயையான வேறொரு காரியத்தை கண்டேன் ஒருவன் ஒண்டிக்காரனாயிருக்கிறான் அவனுக்கு உடனாளியும் இல்லை அவனுக்கு பிள்ளையும் சகோதரனும் இல்லை அப்படியிருந்தும் அவன் படும் பிரயாசத்துக்கு முடிவில்லை அவன் கண் ஐஸ்வரியத்தால் திருப்தியாகிறதும் நான் ஒரு நன்மையும் அனுபவியாமல் யாருக்காக பிரயாசப்படுகிறேன் என்று அவன் சிந்திக்கிறதும் இதுவும் மாயை தீராத தொல்லை ஒா இருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம் அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும் ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கிவிடுவான் ஒண்டியா இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ அவனை தூக்கிவிட துணை இல்லையே இரண்டு பேராய் படுத்துக்கொண்டால் அவர்களுக்கு சூடு உண்டாகும் ஒண்டியா இருக்கிறவனுக்கு சூடு உண்டாவது எப்படி ஒருவனை யாதாம் ஒருவன் மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம் முப்பொரி நூல் சீக்கிரமாய் ஆறாது இனி ஆலோசனையை கேளாத கிழவனும் மூடனும் ஆகிய ராஜாவை பார்க்கலாம் ஏழையும் ஞானியுமாகிய வாசி மனப்பாட வசனம் பிரசங்கி நான்கு ஒன்பது இருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம் அவர்களுடைய உழைப்பினால் அவர்களுக்கு மிகுந்த பயன் கிடைக்கும் Two ARE BETTER THAN ONE BECAUSE THEY தே ஹேவ் அ குட் ரிட்டர்ன் பார் தியர் ஒர்க் இன்று ஆயிரக்கணக்கில் ஆங்காங்கு ஊழியர்களும் ஊழியர்களும் எழும்பிவிட்டன இவற்றில் சில நிறுவனங்களை சேர்ந்தவை மற்றவை சுயாதீன ஊழியங்கள் சுயாதீன ஊழியங்கள் என்று இருக்கலாமா என்பது ஒரு கேள்வி அதை குறித்து சில காரியங்களை இன்று நாம் தியானிப்போம் உள்ளூர் சபைகளுக்கு வெளியேயுள்ள எல்லா ஊழியங்களையும் சபை மேப்பர் சிலர் சுயாதீன ஊழியங்கள் என்று அழைப்பது சரியல்ல தனிப்பட்ட முறையில் கிறிஸ்தவர்கள் அனைவரும் உள்ளூர் சபைகளில் ஆராதனைகளிலும் பணிகளிலும் ஈடுபட வேண்டும் ஆனால் அதே வேளையில் உள்ளூர் சபைகளின் நிர்வாகத்திற்கு உட்படாத வேதாகம மொழிபெயர்ப்பு நிறுவனங்கள் வேதாகம சங்கங்கள் மிஷினரி இயக்கங்கள் போன்ற பணிகளிலும் ஈடுபடலாம் நிவாரண பணி சங்கங்கள் மருத்துவ பணிகள் போன்றவையும் இதில் அடங்கும் உள்ளூர் சபையோ பொது ஊழியமோ ஊழியரிடையே ஒருவருக்கொருவர் பொறுப்பு தட் இஸ் மியூச்சுவல் அக்கவுண்டபிலிட்டி இல்லையேல் அவ்வித வியாதீனும் திருமறைக்கு புறம்பானதே உள்ளூர் சபைகளில் ஒருவர்தான் தலைவர் என்கிற நிலையும் சரியல்ல மேய்ப்பர் மூப்பர் கண்காணிகள் ஷெப்பர்ஸ் எல்டர்ஸ் பிஷப்ஸ் இந்த மூன்று பெயர்களும் ஒரே ஊழிய நிலையை குறிக்கும் வெவ்வேறு பதங்களாகும் இவை எப்பொழுதுமே பண்மையில் தான் குறிப்பிடப்பட்டுள்ளன எடுத்துக்காட்டாக அப்போ சிலர் இருபதாம் அத்தியாயம் பதினேழாம் இருபத்தி எட்டாம் வசனங்களை பார்ப்போம் மிளேத்துவிலிருந்து அவன் எபேசிவுக்கு ஆள் அனுப்பி சபையின் மூப்பரை வரவழைத்தான் இங்கு அவர்களை மூப்பர் என்று அழைக்கிறார்கள் இருபத்தி வசனத்திலே அவர்களை பார்த்து சொல்லுகிறான் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினால சம்பாதித்துக் கொண்டு தமது சபையை மேய்ப்பதற்கு பரசுத்தாவி உங்களை இங்கே மேய்ப்பொருள் என்று சொல்லுகிறான் மூப்பர்களை மேற்பொருள் என்று அழைக்கிறான் உங்களை கண்காணிகளாக வைத்த அவர்களை கண்காணி என்றால் பிஷப் பிஷப்புகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையுங்கள் என்று சொல்லுகிறான் எல்லாமே பார்த்தீர்கள் என்றால் ஒரே வேலைதான் ஆனால் எல்லாம் எப்பொழுதும் பன்மையிலே சொல்லப்பட்டிருக்கிறது இதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது பொது ஊழியங்களிலும் பன்மை தரமேத்துவம் தட் இஸ் புளூராலிட்டி ஆஃப் லீடர்ஷிப் இருக்க வேண்டும் சீடர்களை கூட இயேசு இரண்டு இரண்டு பேராய் அனுப்பினார் அதிலே ஒரு கருத்து உண்டு பணக்காரியத்தில் சுயாதீனமாயிருந்தால் அது ஊழலுக்கு நடத்திவிடும் கரப்ஷன் செய்தியில் சுயாதீனம் இருந்தால் அது வஞ்சகத்திற்கு நடத்திவிடும் டிசப்ஷன் ஊழிய முறைகளில் சுயாதீனம் இருந்தால் அது திருமுறைக்கு ஒவ்வாத செயல்பாடுகளுக்கும் நிர்வாகத்தில் சுயாதினம் இருந்தால் அது அதிகார துற்பிரயோகத்திற்கும் மிஸ்யூஸா போவருக்கும் வழி நடத்தும் சுயாதினம் என்று சொன்ன உடனே அது நமக்கு வேலையிலே ஒரு விதமான சுய திருப்தியை அளித்தாலும் அதில் அதிகம் சாதிக்க முடியாது இப்பொழுது வாசித்தோம் அல்லவாய் பிரசங்கி நான்கு ஒன்பதிலே தனியா இருப்பதிலும் இருவர் கூடி இருப்பதனாலும் அவளுடைய உழைப்பினால் அவர்களுக்கு மிகுந்த பயன் கிடைக்கும் இறை அரசிற்கு தனித்து நாம் வேலை செய்யும் பொழுது அதிக லாபம் கிடைக்காது உங்களுக்கு தெரியுமா ஒரு குதிரை ரெண்டு டன் எடை இழுக்குமானால் இரண்டு குதிரைகள் நாலு டன் அல்ல இருபத்தி நாலு டன் இழுக்குமா இது எவ்வளோ முக்கியமான காரியம் சுவாதினமாய் செயல்படி துவங்கிவிட்டால் இறை அரசிற்கான பணம் பலம் நேரம் யாவும் வீணாகும் லாட் ஆஃப் டியூப்ளிசிட்டி அதில் உண்டாகும் சம்பளம் வாங்குவதில்லை விசுவாசத்திலேயே வாழ்கிறோம் என்று சில சுயாதீன ஊழியர் பெருமை அடித்துக் கொள்வர் சொல்லுவேன் என்றால் ஊழிய நிறுவனங்களில் பணியாற்றுவோரும் கடவுள் தம் பிள்ளைகள் மூலம் காணிக்கைகளை அனுப்பி தங்கள் தேவைகளை சந்திப்பார் என்று கூட்டு விசுவாசம் கார்பரேட் அபியாசிக்கின்றனர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மிஷினரிகளுக்கு சொல்லிக் கொடுத்த ஜெபத்திலேயே எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தரும் கார்பரேட் புய்த் அது ஒரு மிஷினரி புயல் தேவ ஊழியர்கள் எவருமே சாதீனமாய் எங்கவே முடியாது என்றும் கூறிவிட முடியாது சில விதிவிலக்கைகள் இருக்கலாம் தீர்க்க தரிசிகளை சங்கங்களும் மறைநூல் ஆசிரியர்களை சபைகளும் கட்டுப்படுத்தினால் இருதரத்தாருக்கும் பிரச்சனை சிங்கங்களுக்கு கூண்டு பிடிக்குமா என்ன லயன்ஸ் ஹெயிட் கெய்ஜஸ் ஆயினும் இவர்கள் இவ்வித வரங்கள் உள்ள முதிர்ந்த பிற ஊழியரோடு பாதுகாப்பு அல்லது பொறுப்புறவு வைத்துக் கொண்டால் அது என்றைக்குமே அவர்களுக்கு நன்மையாக முடியும் இட் இஸ் நாட் இன்டிபெண்டன்ஸ் பட் இன்டர்டிபெண்டன்ஸ் சுயாதீனம் அல்ல சக சார்பு அழகாக பாடினார் உயிர் பெறுவீர் ஒன்று கூடுவேர் உலர்ந்த எலும்புகளே நீங்கள் அறியா ஒருவர் உங்கள் நடுவில் விட்டார் அதில் நான் அடிக்கோடிட விரும்புவது ஒன்று கூடுவேர் அங்குதான் உண்மையான வெற்றியின் ரகசியம் இருக்கிறது தனியா இருப்பதிலும் இருவர் கூடி கூடியிருப்பதனாலும் அவர்களுடைய உழைப்பினால் அவர்களுக்கு மிகுந்த பயன் கிடைக்கும் மகாபெரிய தேவனே நீருங்களை ஊழியத்திற்கு அழைத்தது ஒரு பெரும் பாக்கியம் அது ஒரு பெரும் சிலாக்கியம் உம்மை சேவிப்பதை விட சுதந்திரமான ஒரு காரியம் இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது வானாதி வானங்களும் கொள்ளாத தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்த ராஜாதி ராஜா ஒன்றுக்கு உதவாத எங்களை உம்முடைய அழைத்த அந்த பெரிய கிருவையை நினைத்து உம்முடைய பாதங்களுக்கு நாங்கள் முத்தம் செலுத்துகிறோம் முத்தம் கொடுக்கிறோம் உண்மை நாங்கள் வணங்குகிறோம் உண்மை நாங்கள் வாழ்த்துகிறோம் அன்றுவரே எங்களை உண்மை உள்ளவர்கள் என்று நம்பி இந்த ஊழியத்திலே நீர் நியமித்தீர் உங்களுடைய வேத வசன வரம்புகளுக்குள்ளே நாங்கள் இருந்து கொண்டு வேதவசன தாற்பரியங்களை நாங்கள் பயிற்சித்து வேதவசன தத்துவங்களை நாங்கள் மீறாதிருக்க எங்களுக்கு உதவி தாரோம் குறிப்பாக தனித்தே சுயாதீனமாக நாங்கள் செயலாட்ட வேண்டும் என்று சொல்லி எங்கள் எல்லாருக்கும் இருந்து எங்களை விடுவித்த அந்த வரை ஒரு கட்டுப்பாட்டிற்குள் இருக்க முடியாவிட்டாலும் அபித ஊழிய வரங்கள் உள்ள பிற உடன் நாங்கள் உறவு வைத்துக் கொண்டு பரஸ்பர அர்ப்பணிப்பு மியூச்சுவல் அக்கௌண்டபிலிட்டி நாங்கள் அப்படியே இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் நீர் எழுப்பியுள்ள எல்லா ஊழியர்களுக்காக நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம் எல்லா ஊழியங்களையும் ஆசிர்வதியும் எல்லா ஊழியரையும் ஆசிர்வதியும் ஏனென்றால் அறுப்பு மிகுதி ஆண்ட பிறகு எல்லாரையும் சேர்த்தாலும் அறுவடையாளர்கள் மிக மிக சொற்பம் நாங்கள் ஒருவரை ஒருவர் பாதித்து விடாதபடி ஒருவரை ஒருவர் நாங்கள் கெடுத்து விடாதபடி ஒருவருக்கொருவர் நாங்கள் ஆதரவாயிருக்க எங்களுக்கு உதவி செய்யும் யார் குத்தினால் என்ன நெல் அரிசியானால் போதும் என்கிற மனப்பான்மையோடு நாங்கள் உழைக்க உதவி செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபம் கேடும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன்